Ambu Kumar has been working in the media field as deputy news editor, senior program producer, creative director, television serial writer, senior journalist, lyricist, poet for the past 13 years in Tamil Nadu. However, he couldn't forget the experience of working as part-time radio jockey in Karikal FM during his college days. He is the founder chairman of a voluntary organization and also deputy secretary in All India Newspaper Editors and Publishers Association. listen to his experiences as rj and his life journey on school radio now vanakkam tamil nadu lernde na ungu anbu kumar tamil nadu le tharpodu 38 avadu mahattama pirikkapattirukom mayiladuthuri mahattathil irukka oru chinna gukramanda na pirandha oorana muttam inda vida adipadi vasidiyellu illada ana kaalathile mudal thalaimurai pattadariya நகரத்துக்குள்ளே நுழைஞ்சி பிஎஸ்சி விளங்கியல் எம்எஸ்சி பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் முடிச்சுட்டு படிக்கும்போதே இளந்தூது என்ற மாணவ பத்திரிகையின் ஆசிரியராகவும் நம்ம ஒரு செய்தி யூத் இண்டியா போன்ற மாவட்ட அளவிலான பத்திரிகைகளில் மாணவ பத்திரிகையாளராகவும் பணியாற்றி கல்லூரியை முடித்தவுடன் தமிழகத்தின் நம்பர் ஒன் செய்தி சேனலாக இருந்த சன் செய்தி துணை ஆசிரியராகவும் அதற்கு பிறகு ஜி தமிழ் தொலைக்காட்சியின் மூத்த நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும் இருந்து தந்தி டிவியின் மூத்த நிகழ்ச்சி இயக்குனராக வளர்ந்து பத்திரிகை துறை மட்டும் அன்பு அரைக்கட்டளை என்ற ஒரு சேவை அமைப்பை நிறுவி சர்வதேச அளவில் பல விருதுகளை வாங்கி குவிச்சிருக்கேன் சில சர்வதேச மனித உரிமை அமைப்புகளில் தமிழகத்தின் பொறுப்பாளராகவும் அனைத்து பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் மாநில துணை செயலாளராகவும் இருக்கிறேன் ஏராளமான தமிழ் அமைப்புகளையும் அங்கம் ஒரு சாதாரண கூலி விவசாயி மகனான எனக்கு எப்படி இந்த பெருமை எல்லாம் கிடைச்சிதுன்னு அலசும்போது எனக்கே வியப்பாக தான் இருக்குது என்னுடைய கதையை சொல்லும்போது இன்றைக்கி இருக்கிற இளம் தலைமுறைக்கு அது ஒரு பெரிய அளவுக்கு ஊக்கத்தை தரும்னு நம்புகிறேன் மீடியா உலகத்தில் சாதிக்க நிற்கும் நினைக்கும் பலருக்கும் என்னுடைய கதை இன்னும் உங்களை அழுத்தமான பாதைக்கே கூட்டி எங்களுக்கு அப்பா தான் எல்லாமே அம்மா வீட்டை பார்த்துப்பாங்க ஆனால் அன்றைக்கு இருந்த வறுமை நிலையில் எங்கள் யாருக்குமே முழு வயிறு நிறைய அளவுக்கு சாப்பாடு கிடைக்காது ரெண்டு தங்கைகள் ஒரு தம்பி நான் அம்மா அப்பா ஒரு சந்தோஷமான குடும்பம்தான் அப்பா ஓரளவுக்கு வசதியான குடும்பத்துலேருந்து வந்தவங்க தான் ஆனால் அவங்க அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனையில் தனியாக ஒரு குடிசைக்கு வந்துட்டோம் அப்பா ஊருக்கு வெளியில் இருக்கிற ரைஸ் மில்லில் வேலை பார்த்துட்டு எங்களை கரை சேர்க்க ரொம்பவும் பல வீடுகளில் மின்சாரம் வந்த பிறகும் நான் பதினொன்றாம் வகுப்பு படிக்க வரைக்கும் எங்கள் வீட்டில் மின்சாரம் கிடையாது விளக்கு வெளிச்சம்தான் அதுவும் மனன்னு இருந்தால் தான் எரியும் பல நேரங்களில் அதுவும் இருக்காது ராத்திரி எத்தனை மணிக்கு அப்பா வீடு திரும்புவாங்கன்னு தெரியாது அது வரைக்கும் அம்மா தான் எங்களை அப்பா ஏதாச்சும் சாப்பிட்டதுக்கு வாங்கிட்டு வருவாங்கன்னே பல நாள் முடிச்சிருப்பேன் நேரம் ஆக ஆக தூங்கிடுவேன் அப்பா வீட்டுக்கு வந்ததும் எங்களை எழுப்பி ஏதாவது தின்பண்ண கொடுப்பாங்க இன்றைக்கி நினச்சா சரிப்பாக இருக்குது ஆனால் அது விடிகிற நேரமாக கூட இருக்கலாம் அப்பா அது வரைக்கும் உழைச்சிட்டு ரைஸ் மில்லருந்து அந்த நொயின்னு சொல்லுவாங்கள்ல அரிசியோடய எச்சம் அரிசியோட மிச்சம் அது சின்னதாக இருக்கும் அரிசி படைக்கும் போது அந்த லாஸ்டாக கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி அதை தான் எடுத்துகிட்டு வருவாங்க அந்தளவுக்கு வருமே பள்ளிக்கூட போன பிறகு தான் ஒருவேளை சாப்பாடும் ஒழுகாக கிடைச்சிது மதியம் சத்துணவு போடுவாங்க அதுதான் உயிர் உரமாக இருந்துச்சு பல நாளைக்கு ஆரம்ப பள்ளியில் நல்லாவே படித்தேன் பெயரும் எடுத்தேன் பிறகு ஐந்து கிலோமீட்டர் கப்பால் இருக்கிற மயிலாடுதுறைக்கு ஆரம்ப வகுப்பு சேரப்போகணும் ஊரில் இருக்கிற ஒரு ஆற்றை கடந்து தான் அக்கறைக்கு போனால் நடந்தே பள்ளிக்கூடம் போயிடலாம் ஐந்து கிலோமீட்டர் நண்பர்களோடையே நடந்து போவேன் இன்றைக்கி நினச்சா ஆச்சரியமாக இருக்குது அப்போ அதெல்லாம் தெரியாது காட்டாறு மாதிரி ஓடிட்டே இருப்போம் ஆற்றுல தண்ணி வந்துவிட்டால் இங்கே நிலமை ரொம்பவும் மோசமாகும் ஒரு புத்தக அதே கையில் எங்கள் யூனிஃபார்மும் தூக்கி படிச்சுட்டு ஆற்றை நீந்தி அக்கறைக்கு போன பிறகு தலையை தோட்டிக்கிட்டு பள்ளிக்கூடம் போவோம் ரொம்ப ஆழமாக இருந்துச்சு அப்படின்னா அப்பாக்கள் வருவாங்க அவங்க தோலை தூக்கி அந்த பக்கம் விட்டுட்டு வருவாங்க அப்புறம் பேருந்துகளில் இலவச பஸ் பாஸ் கொடுத்த பிறகு அப்பாவும் ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்து போய் பஸ் ஏறுவோம் பதினோராம் வகுப்பு படிக்கும்போது வீட்டில் ரொம்ப கஷ்டம் அப்பாவோடய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு பள்ளிக்கூடம் அரையாண்டு விடுமுறையில் மயிலாடுறில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் சர்வராக வேலை பார்த்தேன் சரியாக ஒரு மாதம் தான் வேலை செஞ்சேன் அதுக்குள்ளே ஸ்கூலாக ஆரம்பிச்சிருச்சு அந்த ஹோட்டல் ஓனர் கிட்டே சொன்னப்போ மூணு மாத சம்பளத்தை கையில் கொடுத்து நல்லா படித்து கொண்டு அரவணைச்சதை இன்றைக்கி நினச்சாலும் கண்ணீர் வரும் பள்ளிக்கூடம் முடிஞ்சு வரும்போது இருட்டாகிடும் கும்மி இருட்டு சாலை ஒரு பழைய சைக்கிளில் படையெடுப்போம் நண்பர்கள் எதிர யார் வராங்கன்னு தெரியாது அந்தளவுக்கு இருட்டு இருக்கும் இருட்டு கிடக்கும் இன்றைக்கி இருக்கிற மாதிரி எந்த தெளிவும் இல்லாமல் ஏதோ படித்தோம் படிக்கணும் அவ்வளோதான் அந்த ஆசை மட்டும் விடாப்படியாக இருந்துச்சு மயிலாடுதுறை மன்னமுதல் ஏவிசி கல்லூரியில் பிஎஸ்சி விலங்கியல் பாடத்தில் சேர்ந்தேன் இதுக்குள்ளே நினைவு பல கதைகள் இருக்குது ஆனால் சுருக்கமாக சொல்ல நினைக்கிறேன் பிஎஸ்சி படிக்கும்போது எனக்குள்ளே தீயாக இருந்த ஒரே ஒரு விஷயம் ஒரு ஜேர்னலிஸ்டாக ஆகணுங்கிறது ஒரு பத்திரிக்கையாளனாக இந்த நாட்டு மக்களுக்கு உழைக்கணுங்கிறது அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதை நான் சொல்கிறேன் நான் படித்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற கலைங்க கலையரங்கத்தில் நம்ம ஒரு செய்தி என்ற ஒரு பத்திரிக்கையோட ஆண்டு விழாவை நடத்துவாங்க ஒவ்வொரு வருஷமும் அந்த விழா நடக்கும் கலை நிகழ்ச்சிகளை பார்க்குறதுக்காக போவேன் அங்கே பத்திரிகை துறை குறித்தும் மற்ற சாதனையாளர்களையும் பார்க்கும்போது நாமளும் ஒரு நாள் இப்படி வரணும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு தீ இறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அன்புக்குமார் என்ற பெயர் இருக்கிறதால என்னுடைய பள்ளிக்கூடங்களில் கூட வருகை பதிவேட்டில் முதல் ஆளாக இருப்பேன் பள்ளிக்கூடத்தில் காலை நேர வழிபாடு அந்த ப்ரேயராக இருக்கு அந்த ப்ரேயரில் கூட நான் தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடுவேன் தேசிய கீதம் பாடுவேன் செய்தி வாசிப்பேன் அப் ஸோ என்னுடைய ஆசிரியர்கள் நான் இருக்கக்கூடிய ஒரு பத்தோட பதினொன்னா மாணவர்களோட மாணவர்களாக நிற்காம ஆசிரியர்களோட ஆசிரியராக நிற்க ஆரமித்தேன் எங்கள் ஏவிசி கழுவில் தான் இளந்தூது என்ற ஒரு மாணவர் இதழ் மாணவர்களை மாணவர்களுக்காக நடத்தும் ஒரு அரிய இதழை அது என் பத்திரிகை கனவுக்கு இன்னும் தீமுட்டுச்சு உடனே அந்த பத்திரிக்கையில் உறுப்பினராக சேர்ந்து ஒவ்வொரு படிநிலையாக வளர்ந்தேன் அதாவது இளந்தூது வரை கலைஞராக பயணிச்சு கடைசி ஆண்டில் தான் அதனுடைய ஆசிரியராக வந்தேன் தமிழகத்தில் சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவரான சுஜாதவின் கற்றதம்பற்ற பகுதியில் சிறந்த மாணவ பத்திரிக்கை என்று பெயர் பெற்ற பெருமைக்குரிய பத்திரிக்கை தான் இழந்துது மேற்கொண்டு எம்எஸ்சி முடிச்சுட்டு தமிழகத்தின் நம்பர் ஒன் சேனல்ல சன் செய்தி பிரிவில் துணை ஆசிரியராக வேலைக்கு சேரணும் அப்படின்னு ஒரு பெரிய கனவோட சென்னைக்கு கிளம்புனேன் சென்னைக்கு போகணுன்னா ரூம் வாடகை சாப்பாடுன்னு எல்லாத்துக்குமே காசு என்ன செய்யறதுன்னு தெரியல அம்மா கிட்ட இருந்த ஹரைப்போன் நகை அதுதான் கடைசியாக இருந்துச்சு அம்மாக்கிட்டேன் அதை மயிலாடுதுறையில் இருக்கிற மாரியம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு சேட்டுக்கடையில் நைட்டு ஒம்பதரை மணிக்கு அடகு வச்சேன் அவர்கள் கொடுத்த ரெண்டாயிரத்தி எண்ணூறுபாயை வாங்கிக்கிட்டு சென்னை பஸ்ஸில் ஏறி அமர்ந்தேன் என்ன செய்ய போகிறோம் எப்படி பிழைக்க போகிறோம் ஊருக்குருவி பருந்தாக முடியாதுன்னு சொல்லுவாங்களே நகரத்தை பற்றிய மிரழட்சி அதிகமாகவே இருந்துச்சு அது வரைக்கும் காடு கம்மாங்கிற களத்து மடுன்னு சுற்றிக்கிட்டு இருந்தேன் இவன் எப்படி சென்னை வாழ்க்கை சரிப்பட்டு வரும்னு தெரியல அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு போகிறோம் தங்கைகள் தம்பின்னு ரொம்ப அழகான ஒரு குடும்பம் வறுமையில் இருந்தாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் அதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி கண் கலங்கி அழுதுகிட்டு போகிறேன் அடக்கிட்டு போகிறேன் ரொம்ப தூரம் போன பிறகு என்னை அறியாமலேயே நான் தூங்கிட்டேன் ஒரு கட்டத்தில் அந்த பஸ் வந்து சென்னை ஏர்போர்ட்டை கிடக்கும் போது தான் எனக்கு விழிப்பு வந்துச்சு வெளியில் எட்டி பார்க்குறேன் இந்த சென்னை மாநகரம் தக தகன்னு மின்னுது ஆனால் மனசுக்குள்ளே ஏன்னோ ஒரு வறட்சி ஒரு இருண்ட வாழ்க்கை சிக்கி கிடக்கிறது போல் உணர்ந்தேன் கோயம்புடு பேருந்து நிலையத்தை அடைஞ்சதும் ஏற்கனவே சென்னையில் தங்கியிருந்த என்னோடய சித்தி மகன் உதவியோடு அவனோட அறைக்கு போனேன் வெட்ட வழியெல்லாம் என் தேசம் கொட்டும் பணியெல்லாம் என் சுவாசம் என்று கிடந்த ஒரு கிராமத்து இளைஞனுக்கு பத்துக்கு பத்து அகலம் கொண்ட ஒரு சின்ன அறையில் பொயின் உடஞ்சப்போ ஏற்பட்டு மிரட்சியை வார்த்தையால் சொல்ல முடியாது பொழுது இப்போ இருந்து நான் ஏற்கனவே சொல்லி வச்சிருந்த ஏஜென்சிக்கு போய் வேலை விஷயமா கேட்டேன் ஐநூறு ரூபா கட்ட சொன்னாங்க கையில் இருந்தது ரெண்டாயிரத்து எண்ணூறு இப்போ ஐநூறுவாயும் போயிடுச்சு மறுநாள் வர சொன்னாங்க அன்றைக்கும் ஏமாற்றோம் இப்படியே ஒரு வாரம் கிடந்துச்சு பக்கத்து வீட்டு அண்ணன் வீட்டுக்கு போய் சென்னைக்கு போனதை நான் வீட்டில் தெரிவிக்கணும் இல்லையா பக்கத்து வீட்டு அண்ணன் வீட்டுக்கில் ஃபோன் பண்ணி சென்னை வந்துட்டேன் வேலை கிடச்சிச்சு நான் நல்லா இருக்கேன்னு வீட்டில் சொல்லிடுங்கன்னு சொன்னேன் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் ஊடகத்தில் அதுவும் சண் செய்தி பிரிவில் வேலை பார்க்கணுங்கிற ஆசையோடு சென்னை வந்த எனக்கு கடைசியில் ஏதாவது ஒரு வேலை கிடச்சா போதுங்கிற நிலமைக்கு தள்ளப்பட்டேன் கையில் காசும் இல்லை அப்போல்லாம் ரெண்டு வேலைக்கு மட்டுமே சாப்பிட முடிவு பண்ணேன் ஏன்னா அந்தளவுக்கு தான் காசு இருக்கும் காலையில் சாப்பிட்றது அதை விட்டால் இரவு சாப்பிட்டுட்டு படுத்துடுறது அதுவும் ஒழுங்காக சாப்பிட முடியுமான்னா முடியாது இந்த இரண்டு வேலை சாப்பாடை நான் நினைக்கும்பொழுது எங்கள் அப்பாவோடய நினைப்பும் வரும் அப்பா எங்களுக்காகவே மதிய சாப்பாடை தொலைத்திருந்தேன் பள்ளி வீட்டுக்கு பள்ளிக்கூட விட்டு வீட்டுக்கு வரும்போதுனாவது நாங்கள் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காகவே அப்பா மதிய சாப்பாடை சாப்பிடாமல் தவிர்த்துருக்காங்க அதெல்லாம் அப்போ எனக்கு தெரியாது ஆனால் இப்போ நினச்ச அழகு தான் வருது இப்படியா ஒரு வேளை மட்டுமே அதுவும் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன் தொடர்ந்து ஒவ்வொரு அலுவலகமாக ஏறி இறங்கி கடைசியாக ஒரு அலுவலகத்தில் வேலை கிடைச்சிது கையில் காசு இல்லை வேறு என்ன செய்கிறதுன்னு தெரியல ஆறாயிரம் சம்பளம் அப்படின்னு சொன்னாங்க பாலி மார்பிக் சிஸ்டம் ப்ரைவேட் லிமிட்டட்னு ஒரு கம்பெனி சென்னை கீழ்ப்பாக்கம் கேலிஎஸ் கேட்டிருக்கு அங்கே தான் சேர்ந்தேன் நான் எல்லாம் சரியாகிட்டுன்னு நினைக்க முடியல வேலை கிடச்சாலும் ஊடகத்தில் பணியாற்றணுன்னு வந்த எனக்கு சரி இருக்கிறத வச்சு ஓட்டுவோம் அப்படின்னு சேர்ந்தேன் வந்த எனக்கு இன்னொரு ஏமாற்றமும் காத்திருந்தது வந்து ஒரு வாரம் சென்னை கல்லிஸில் இருக்கக்கூடிய அந்த அளவில் வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் தயாரிக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் அது சுகர் ஃபேக்ட்ரியில் ரா சுகர்னு சொல்லுவாங்க அந்த எல்லோ கலரில் இருக்கும் அந்த சுகரை ஒயிட்டாக்கிறதுக்கான கெமிக்கல் அது என்சைம் டெக்னாலஜியில் அதை ஒயிட் ஆக்குவாங்க அதை நிறைவேற்றுறதுக்காக விசாகப்பட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுகர் ஃபேக்ட்ரி அது ஒரு குக்கிராமத்தில் இருந்துச்சு அதுக்கு அனுப்பி வச்சாங்க மயிலாடுதுறையிலேருந்து சென்னைக்கு வர இந்த முந்நூற்றி இருபது ஏதோ இன்னொரு நாட்டுக்கு போன மாதிரி இருக்க நான் இன்னொரு மாநிலத்துக்கும் கடத்தப்படும் போது ஒரு வெறுப்பு நிலைக்கு தள்ளப்பட்டேன் முன்ன முன்ன மாதிரி அண்ணன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ பேச முடியல ஏன்னா இன்னொரு மா மாநிலத்துக்கு போனதுனால ரோம் எங்காது இதுன்னு அப்போ நிறைய சிரமங்கள் மீண்டும் மீண்டும் அழுக வீட்டு ஞாபகம் வீட்டு வறுமை நிலையை நினச்சி அத்தனை இடர்களையும் தாங்கிக்கிட்டேன் அப்பா இவ்வளவோ ஒருமையிலும் எங்கள் நாலு பேரையும் மாஸ்டர் டிகிரி வரைக்கும் படிக்க வச்சிட்டாங்க எனக்கு மேலும் டாக்டரேட் வரைக்கும் படிக்கணும் ஆசை தான் ஆனால் குடும்ப சுமை என் நாடி நரம்புகளை அழுத்தி பிடிக்க அழறிக்கிட்டே இருந்தேன் மேற்கொண்டு பிஹெச்டி வரைக்கும் அப்பா படிக்க சொன்னாங்க ஆனால் நான் மறுத்துட்டேன் நான் வேலைக்கு போனாதான் ரெண்டு தங்கைகளை திருமணம் செய்து கொடுக்க முடியும் இருக்கும் ஏழு நிலையை மாற்ற முடியும்னு நம்பிக்கையோடு சென்னைக்கு பயணித்து ஓட்டினேன் ஒரு மாதம் கழித்து சென்னைக்கு விசாகப்பட்டினத்தில் இருந்த என்ன சென்னைக்கு சென்னை அலுவலகத்துக்கு வர சொன்னாங்க அங்கே ஒரு நாலு நாள் வேலை இருக்குது அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் விசாக பண்ணத்துக்கே போகணும் சென்னைக்கு வந்தது தான் வந்த பிறகு தான் எனக்கு உயிரே வந்துச்சு சென்னை வந்துட்டு உடனே ஒவ்வொரு ஊடகமாக ஒவ்வொரு தொலைக்காட்சிகளாக ஏரியாருங்க என்னுடைய ரசிக தூக்கிட்டு வேலை கிடைக்குங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் அடுத்த நாளே சன் செய்தி இருந்து அழைப்பு வந்துச்சு சன் செய்தி எனக்கு துணை ஆசிரியராக வாய்ப்பு கிடைச்சிது சில வருடங்கள் கழித்து ஜி தமிழ் தொலைக்காட்சியில் நல்ல சம்பளத்தில் பயணித்தேன் அதன் பிறகு தந்தி டிவியில் மூத்த நிகழ்ச்சியை இயக்குனராக பரிமளிச்சேன் இதுக்காக நான் கொடுத்த உழைப்பு இப்போ நினச்சாலும் கண்கள் கசியும் ஏழுமணிலையம் ஆச்சு இரண்டு தங்கைகளையும் அப்பாவின் சாணத்திலிருந்து திருமணம் செஞ்சு கொடுத்துட்டு தம்பியையும் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் என்னோடய துறையைச் சேர்ந்தே அவனை படிக்க வச்சு அவனுக்கு தொழிலை கொடுத்து அப்பாவின் சுமைய மொத்தமாக சுமந்து வெற்றியும் பெற்றுட்டேன் இந்த நிலையில தான் கஜா புயல் என்ற ஒரு ஒரு புயல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டங்களான நாகை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை எல்லாத்தையும் ஒட்டு ஒரே இரவில் போராட்டி போட்டுச்சு சுண்ணூறாக உடஞ்சி கிடந்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நண்பர்களோடு சேர்ந்து ஒவ்வொரு கிராமங்களையும் மீட்டெடுக்க போராடினோம் எங்களால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சோம் அரிசி பருப்பு அவங்களுக்கு உணவு உடை உடனே என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சு கொடுக்கறதுக்காக போராடினேன் கிட்டத்தட்ட நூறுக்கும் அதிகமான கிராமங்கள மீட்டோம் அப்போது அவர்களுக்கு இந்த சேவை பொருட்களை ஏற்றி செல்லும் பொழுது ஒரு கட்டத்தில் அரசு இதை கண்காணிக்க தொடங்கிச்சு யாரெல்லாம் வந்து சேவை பொருட்களை எடுத்து வராங்களோ அவங்கள கண்காணிக்க ஆரம்பிச்சிங்களா யார் அப்படின்னு கேட்டாங்க அது ஒரு குடோனுக்கு கொண்டு போய் இதெல்லாம் வந்து இங்கே பதிவு பண்ணிவிட்டு தான் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லும்பொழுது அப்போ வந்து யாரோ ஒரு தனிப்பட்ட அன்புக்குமார் நண்பர்கள் மூலமாக உதவி செய்கிறத அன்பு அரைக்கட்டளை என்கிற ஒரு சேவையாக அன்றைக்குதான் அன்பு அரைக்கட்டளைங்கிற ஒரு பேரே வச்சோம் அதன் பிறகு அந்த ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சு பல பேருக்கு வீடு கட்டி கொடுத்தோம் கல்விக்கு உதவி செஞ்சோம் வச்சோம் இவ்வளவும் என்னால் எப்படி சாத்தியப்படுத்த முடிஞ்சதுன்னு இப்போ ஆச்சரியமாக இருக்குது அந்தளவுக்கு அந்த பகுதி மக்களை மீட்டெடுக்க போராடணும் அப்போ உருவாக்கினது தான் இந்த அன்பு அறக்கட்டளை மனிதமே புனிதம் என்ற மானுட தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு ஏழை மாணவர்களுக்கு காமராசர் வழியில் இலவச கல்வியை கொடுத்தல் ஏழைகள் பசியில்லாமல் இருக்க அவர்களது வாழ்வாதாரத்தை வாழ்வாதாரத்துக்கு தேவையான உதவிகள் செய்தல் தன்னம்பிக்கையை வளர்க்கும் விதத்தில் பணம் ஈட்டும் கைத்தொழில் குறித்த அறிவை பாமரர்களுக்கும் தெளிவூட்டுதல் வசதியற்ற ஏழை குழந்தைகள் மேல் படிப்புக்கு தேவையான உதவிகள் செய்தல் தாய் தந்தை இழந்த குழந்தைகளுக்கு திருமணம் போன்ற சுப நடத்துதல் பள்ளி கல்லூரி மாணவர்களின் திறன் வளர்க்க அறிவுசார் போட்டிகள் நடத்துதல் அவர்களை வெற்றியாளராக வார்த்தெடுத்தல் பெரு நிறுவனங்களின் உதவியோடு வேலைவாய்ப்பு முகாம் நடத்தி வேலை கிடைக்கச் செய்து தனிநபர் வளர்ச்சியை ஊக்குவித்தல் ஒட்டுமொத்த தமிழகத்தில் டெல்டா பகுதியில் தான் கூரை வீடுகள் அதிகம் இருக்கின்றன பலர் வீடுகளே இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு குறைந்தது கூரை வீடாவது கட்டி கொடுத்தல் கிராமப்புற விவசாயிகளுக்கு அவ்வப்போது மரக்கன்று கொடுத்து ஊக்குவித்தல் டெல்டா பகுதியை அனைத்தும் மரங்களடர்ந்த வனமாக மாற்றுதல் வேலை தேடி சென்னை பெங்களூரு திருப்பூர் செல்லும் இளைஞர்கள் தங்களது சொந்த மாவட்டத்திலேயே வேலை செய்து முன்னேற வழிமுறைகளை போதித்தல் ஏழை மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் மற்றும் அவர்களது மேம்பாட்டுக்கு தேவையான ஊக்கத்தை அளித்தல் சுகாதாரத்தை பேணிக்காக்க ஒவ்வொரு கிராமத்திலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை அகர் அரங்கேற்றுதல் என ஏராளமான முன்னெடுப்புகளை அன்பு அறக்கட்டளை வழியாக செய்ய ஆரம்பித்தோம் சாதியற்ற சமத்துவம் சகோதரத்துவம் சேவையே எங்கள் ரத்த நாளம்னு செயல்பட ஆரம்பித்தோம் இதெல்லாம் ஒரு சாதாரண மனிதனாக அன்புக்குமார் என்ற ஒரு இந்த இளைஞனால் செய்ய முடிஞ்சது அப்படின்னா நீங்களும் ஏன் செய்யக்கூடாது மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கூலி விவசாயி மகனாக பிறந்து வளர்ந்து முதுநிலை பெற்று எழுந்துவது என்ற ஒரு மாணவ பத்திரிகையுடைய ஆசிரியராக இருந்து நம்ம ஒரு செய்தி சிறகுகள் போன்ற நாகை மாவட்ட அளவிலான பத்திரிகைகளில் பணியாற்றி சேட்டலைட் தொலைக்காட்சியிலான சன் செய்தி பிரிவு ஜி தமிழ் தொலைக்காட்சி தந்தி டிவின்னு பயணித்து இயக்குனர் எழுத்தாளர் கவிஞர் பாடலாசிரியர்னு கடந்த பதினான்கு ஆண்டுகளாக மாணவ செய்தியாளராக தொடங்கி பல்வேறு வளர்ச்சிப்படிகளை எட்டிப்பிடிச்சிருக்கிற சர்வதேச மனித உரிமை அமைப்பின் இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அமைப்போட தமிழக ஒருங்கிணைப்பாளராகவும் அன்பு அரைக்கட்டளையே அந்த அமைப்போடு ஒருங்கிணைத்து ஒப்பந்தமிட்டு பணியாற்றி வர்ற மேலும் International Human Rights Defender Foundation அமைப்பின் மாநில தலைவராகவும் சர்வதேச தொண்டு நிறுவனமான Global Hopes என்ற அமைப்பின் தேசிய நிதி செயலராகவும் இருக்கிற லாபீடிங் என்ஃபோர்ஸ்மெண்ட் சிட்டிசன் என்ற ஒரு தேசிய அமைப்பின் மூலம் இலவச சட்ட உதவிகளையும் வழங்கி வர்ற மேலும் அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் தமிழக துணைச் செயலராகவும் இருக்கிற சாதி மதம் கடந்து சமத்துவம் ஒன்றையே கண்ணாக கொண்டு இயங்கும் இந்த இளைஞன் முப்பத்தி வயதில் சாதித்தது ஏராளம் என்று சொல்வேன் என்னுடைய நிகழ்ச்சி நீரும் நிலமும் அந்த நிகழ்ச்சி வழியாக தமிழகத்தில் சுமார் நூறு கிராமங்கள் தண்ணீர் கிடைக்க வழி செஞ்சிருக்கேன் செந்தமிழ் மாமணி விருது இலக்கிய செம்மள் விருது டாக்டர் அப்துல் கலாம் விருது பல்துறை வித்தகர் விருது பாரதி யுவகலா விருது சிறந்த மனிதநேயர் விருது சேவைக்கான சைவா விருது சோழன் புக் ஆஃப் ரெக்கார்ட் சேவைக்கான செம்மள் விருது மேலும் ஹெச்டிஎஃப்சி வங்கியின் ஸ்டார் ஆஃப் த நெய்பர்ஹுட் அவார்டு விருது சர்வதேச அளவிலான தி ஸ்டார் ஆஃப் த ஹூமனிட்டரியின் விருது என பல விருதுகளை வாங்கி குவித்திருக்கிறேன் எனது சொந்த பணத்தில் தொடங்கிய இந்த அறக்கட்டளையை சம்பள பணத்தை வைத்தும் வங்கி கடன் வாங்கியும் வட்டிக்கு கடன் வாங்கியும் சமூகத் தோன்றாற்றி வருகிறேன் சில நண்பர்கள் அவ்வப்போது உதவி செய்கிறார்கள் தம்பிகள் தோல் கொடுக்கிறார்கள் சமீபத்தில் எனது திருமணத்துக்காக வாங்கிய வங்கிக் கடனை கூட கொரோனா ஊரடங்கால் வேலையிழந்து தவித்தவர்களுக்கும் ஏழை விவசாய குடும்பங்களுக்கும் அடுத்த வேலை கூட உணவுக்கு வழி இல்லாமல் தவித்தவர்களுக்கு என சுமார் ஆறாயிரம் ஏழை குடும்பங்களுக்கு அன்பு அறக்கட்டளின் மூலமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவி செய்திருக்கிறேன் இந்த அன்பு அறக்கட்டளை தொடங்கப்பட்ட மூன்று ஆண்டுகளில் இதுவரை சுமார் ஒன்பதாயிரம் குடும்பங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பயன்பெற உதவி இருக்கிறேன் இப்படி ஏராளமான விஷயங்கள் என்னை பற்றி சொல்ல இருக்கிறது மேலும் விவரங்கள் வேண்டுமென்றால் அன்பு அரைக்கட்டளை டாட் ஓஆர்ஜி என்ற வெப்சைட்டுக்கு போனால் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இந்த அரிய வாய்ப்பு மூலமாக என்னை பற்றியும் என்னுடைய பயணத்தையும் உங்கள்கிட்ட சொல்ல வாய்ப்பு கிடைச்சதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த ஸ்கூல் ரேடியோவுக்கு நான் நன்றியை தெரிவிக்கணும் அவங்க இல்லைன்னா எவ்வளோ விஷயங்களை என்னால் ரீகால் பண்ணி பார்த்துருக்க முடியாது இவ்வளவு வறுமையிலும் ஒரு சாதனையால்னா உருவாடக்க என்னால் முடிஞ்சது இன்றைக்கி பத்திரிக்கை துறையில் அன்புக்குமார் என்றால் ஒரு அசைக்க முடியாத எழுத்தால்னா உருவாடு இருக்கேன்னா அது என் எழுத்தின் மீதான நம்பிக்கை உங்களாலேயும் முடியும் எல்லா சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றி வளரும் சமூகம் நல்லபடியாக இருக்கணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது இதை கேட்டுட்ருக்க எல்லாருக்கும் Ramo nandri Thank you Ambu Kumar for sharing your life journey and we wish you all success in your career Now it is time to listen to one more interesting program